வணக்கம் நண்பர்களே நற்றில நேரிப்பட்ட கதை செல்லும் நீதி பகுதி இருநூத்தி நாற்பத்தி எட்டை வழங்குவது சென்னை அரவிந்து தன்னுடைய துண்டாத்மாக்கள் ஒவ்வொன்றும் வெய்தனமாக தேடப்பட்டு வேட்டையாடப்படுவதை உணர்ந்து பயத்தாலும் அதிர்ச்சியாலும் அட்டத்த அச்சத்தாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறான் வாழ்டமோட் அவனுக்கு என்ன செய்யணே தெரியல இப்படி இந்த விஷயம் நடக்கணே தெரியல இனிமேல் இந்த பாம்பு ஏன் கூட இருக்கக்கூடாது நான் சொல்ற வேலைக்கு எங்கேயும் போகக்கூடாது எனக்கு பின்னாடி ஒரு தனி பாதுகாப்பு மாய கொண்டு கொள்ள பத்திரமா இருக்கணும்னு ஒரு மாய பாதுகாப்பு குண்டு கொள்ள அடைச்சு வச்சிருக்கான் இந்த விஷயத்தை தான் மூளைக்குள்ள இருந்தாள் அறிஞ்ச ஹேரி பாட்டர் அப்படியே படுத்த விழுந்தடது அந்தபடியை கொஞ்சம்மா கண்மொழிக்கிறான் அவனுக்கு மறந்துட்டு கொட்டிருக்கிறாள் ஹர்மியானி அங்க பெல்லிக்ஸோட காட்ரிக்ஸ் அந்த பிரிங்கட்ஸ் பேங்க் அங்கிருக்கிற வாழ்ட்டுக்குள்ள ஏற்பட்ட டீ விபத்தால மூணு பேருக்கு அடிபட்டிருக்கு ஹாரி ஹர்மியானி ரான் மூணு பேருக்கு அடிபட்டிருக்கு மூணு பேருக்கும் ஹர்மியானி மறந்து போட்டுட்டு இருக்கா ஹாரி முடிக்கும்போதே ஆ முகத்துல ஆ முகம் ரொம்ப விகாரமாக மாறி இருக்கிறத பார்த்து ஹர்மியானிக்கு நடந்தது என்னன்னு தெரியுது வாழ்டம் மட்டோட போயிட்டு வந்திருக்கான்னு தெரியுது என்ன இருந்தா சாரி அவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு நம்ம ஹார்டக்ஸ் எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கோம்னு அவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு எப்படி நடக்குன்னு அவனுக்கு புரியல ரொம்ப பயந்து போய் அதிர்ச்சியில உறைஞ்சிருக்கான் அவனோட பாம்பு அந்த நாகினியின் மேல் தன்னோட பாதுகாப்பு கூண்டுக்குள்ள பத்திரமா வச்சுக்கிறான் மிச்சம் இருக்கிற பாவ துண்டுகள் ஆன்மாவின் துண்டுகள்லாம் துண்டாத்மாக்கள்லாம் சேஃபாக இருக்கான்னு செக் பண்ண போறான் முதல்ல மார்வோலகான்ட் அவனோட தாத்தா வாழ்ந்த அந்த வீட்டு அங்கே போய் செக் பண்ண போறான் அடுத்தது குளம் அடுத்த இருக்கு தெரியும் போனோம் என்ன என்ன சொல்றா இருக்கு அவன் யோசிக்கல இருக்கு மோல யோசிச்சான் அப்புறம் வேண்டாம்னு முடிவு பண்ணா இல்ல மோல இந்த வீட்டுக்கும் குளத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அழிச்சிடணும் சீக்கிரம் கிளம்புங்க எல்லாரும் பொறுமையாரு நமக்கு எப்படி போறதுன்னு வழியே தெரியாது ஹாக்வர்ட் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அது அங்க போய் பாத்துக்கலாம் முதல்ல அங்க நுழைஞ்சே ஆகணும் அவன் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நேரத்துக்குள்ள வருவான் அதுக்குள்ள நம்ம உள்ள நுழைஞ்சே ஆகணும் எப்படியாவது ஏதாவது வழி கண்டுபிடிச்சு நுழைஞ்சே ஆகணும் ஹார்ட்ஸ் மீட்டுக்கு போவோம் ஹாக்ஸ் மீட்டுக்கு போய் ஏதாவது வழி கண்டுபிடிப்போம் ஹரி கொஞ்சம் யோசி ஹரி ஹரி இப்பதான் பிங்கட்ஸ் பேங்க்ல இந்த அடிபட்டு வந்திருக்கான் அவனுக்கு ரிஸ்ட் எடுக்கணும்னு ஆசைதான் ஆனா அவர் வழியே இல்ல அவன் ஆகோட்ஸ் குள்ள நுழைஞ்சு வேற ஹார்டர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு ஆகோட்ஸ் அதையும் எடுத்து வேறங்காவது விழிச்சு அப்புறம் அவனை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப இம்பாசிபிள் ஆயிடும் இல்ல போய் அவனும் சீக்கிரம் அப்படின்னு ஹாரி சொல்றான் சரி ஹரி மாயப்பூர்வை போத்திக்கலாம் ஆனா கால் தெரியுமே மூணு பேர் போத்துல இருக்கு அந்த போர்வை இதுல ஸ்ட்ராங்கா இல்லையே அவ்வளவு பெருசு இல்ல கால் தெரிஞ்ச பரவாயில்ல நம்ம முகத்துல மறைச்சுட்டு எப்படியாவது போவோம் அப்படின்னு ஹாரி சொல்றான் அந்த கலை மூலமா இந்த இடத்துல இருந்து மறைஞ்சி பயணிக்கிறாங்க பாட்டர் பாட்டரமான அலாரியா எதிர வருடத்து ஒருத்தீட்டர் அப்படின்னு மாயப்பூர்வை உருவ முடியல எந்த மந்திரமும் அது மேலே செயல்பட்டு அதை உருவம் இல்லை அந்த விஷயம் டெத்தி டஸ்க்கே தெரியாது அவனுக்கே இப்போதான் தெரிய வருது ஆ இவது இவ்வளோ அப்புறம் அற்புதமான போர்வையா அப்படி மாய போர்வை போத்திட்டு வரல அப்ப பிடிக்க அவன அப்படிங்கிற கையை நீட்டு அவங்க இருக்கிற இடத்த நோக்கி ஒரு உத்தேசமாக எல்லாம் ஓடி வராங்க ஹாரி ஹெர்மேனி ரான் மூணு பேரும் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று ஓரமாகவே ஓடுறாங்க டேய் என்னடா இங்க கண்ணிலே படம் மாடிக்கிறாங்க அதுக்குன்னு நம்ம நம்மளோட ஃபேவரட் டிமன்டஸை ஏவ வேண்டியதான் அவங்களோட அந்த பைய உணர்ச்சியை மீறி இவன் எங்கே ஓடுறான்னு பார்க்கணும் டிமன்டஸை விட்டா அதுங்க அவனை பிடிச்சி கிஸ் கொடுத்து கொண்டுடா நம்ம தலைவர் அவனை உயிரோட ஒ ஒப்படைக்கணும் தான் கேட்டிருக்காரு ஏ டிமன்டஸ் இன்னைக்குதான் கொள்ளும் ஆன்மா உறிஞ்சுதான்ட எடுக்கும் ஆன்மா உறிஞ்சி எடுக்கிறதுக்குள்ள அதுவும் கிட்டத்தட்ட கொள்றது ஒன்று தான் அவரெலாம் கூப்பிடக்கூடாது டிமன்டஸ் விடக்கூடாது மாய மந்திரத்தை உபயோத்தே ஆகணும் இல்லன்னா நம்ம செத்து போயிடுவோம் நம்ம எப்படி மாட்டிப்போம் போல இருக்கே எப்படியாவது வேலை செய்ய மாட்டேது நல்ல பிடிச்சிட்டாங்கமா முந்தி ஆகுவிலிருந்து ஈஸியாக டிசாபிலேட் ஆக முடியாது டம்டர் இருந்த காலத்துல அதே மந்திரத்தை இப்ப நம்ம தப்பிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு எதிராக ஏவி வச்சிருக்காங்க அதே மந்திர சக்திகளை வச்சு இந்த மந்திரம் வேலை செய்யாத அப்படி யாரும் பேசிட்டே இருக்கும்போதே ரகசியமா தூரத்துலேருந்து இருந்த வெளிச்சம் எல்லாம் காணாம போயிடுச்சு சுத்தி இருக்கிற நட்சத்திரம் எதுலேருந்து வெளிச்சமே காணும் சுத்தி ஒரே இருள் காற்று கூட அசையறது நின்றுச்சு ஹாரி மனசுல பயம் குடியேற ஆரம்பிக்குது மூணு பேர் மனசுலையும் பயம் குடியேற ஆரம்பிக்குது தூரத்துலேருந்து டிமெண்டஸ் நடந்து வரது தெரியுது ஹேரி ஹர்மியானி நான் மூணு பேருடைய பயத்தை எதிர்பார்த்து பயத்தை ஸ்மெல் பண்ணி அவங்க இருக்கிற நகத்தை இடத்த நோக்கி நகருது இல்லை நான் செத்தாலும் பரவாயில்ல என் நண்பர்கள் டிமெண்டஸ் சாவத அனுமதிக்க மாட்டேன் எக்ஸ்பெக்டோ பெட்டணும் சத்தமாக சொல்லிட்டான் அவனோட மந்திர கொள்ளந்து பின்மான் பிறப்பிட்டு வேகமா ஓடி போய் டிமண்டஸ் விரட்டி அடிக்குது இருக்கான் எப்படி சொன்னது எப்படி பிழைச்சது பாத்தியா அங்கே அப்படி அவனை புடிங்கடா ஹாரி ஹர்மினி மூணு பேர் ஓடுறாங்க அவங்க இடத்துல எங்க இருந்து அந்த பேட்டர் ஆரம்பிச்சதோ அங்க வேகமா ஓடி வராங்க ஹாரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல குடி சீக்கிரம் மாட்டிப்பூன்னு நினைச்சுட்டே இருக்கான் சைட்ல ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கதவை திறக்கிற சத்தம் கேட்டுது உள்ளவா போட்டார் அப்படின்னு ஒரு சவுண்டு ஹாரி அந்த கதவு துறந்த இடத்துல உள்ள போறான் கடையில மேல ஏறி உட்காரு நான் போய் பார்த்துட்டேன் நான் பாத்துக்கிறேன் மாய பொருள் வச்சு மூணு பேர் கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு குரல் ஹாரி மேல அவர் காட்டின படியில ஏறி போய் உட்காறான் அப்புறமா தெரிஞ்சது இது ஹாக்ஸ் மீட்ல ஹாக்ஸ் ஹெட் கடை இங்க அவர்ல இருப்பாரு அவர இருக்காரு அப்படின்னு பாக்குறான் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏறி உட்கார்ந்து சென்னல் வழியாட்டி பாக்குறான் அவரேதான் என்ன நீ வெளியேங்க பாட்டர் பாட்டா என்ன பாட்டர் வெளியிட்டிருந்தேன் செய்வேன் இதை பார் இது பாட்டர் பாட்டரோட பேட்டர்ஸ் இதை பார் எக்ஸ்பெக்ட் பேட்டர் நீட கம்புல இருந்து மாய மந்திர கோல்ல இருந்து ஒரு பேட்டர்ஸ் வெளியே ஓடுது இதை பார் கொம்பு வச்சு ஆடு இது என்னோட பேட்டர்னஸ் இதான் ஓடிச்சு பாட்டரோட பேட்டனஸ் மாதிரி இருந்தது உனக்கு சந்தேகம் தான் கூப்பிடறா உன் தலைவன கூட கூப்பிடுக்க இட அடையல வச்சிருக்கல அதை பிடிச்ச அமுக்கு வந்து அவரை பாட்டரை இல்ல உன்ன பிடிச்சு போடுறாருன்னு பார்ப்போம் இல்ல என்னாலும் நாங்க இப்ப யாரும் வெளியே வரக்கூடாது வெளியே வரலாம் நீ தேவையில்லாம என் பூனையை பயங்காட்டினா என்ன கொல்லு கடையை க்ளோஸ் பண்ணு உனக்கு இனிமேல் யாரு தேவையான சமயங்களில் விஷத்தெல்லாம் செஞ்சு உனக்கு சப்ளை பண்றாங்கன்னு பார்ப்போம் என்ன மரட்ரியா நீ செஞ்சது தப்பு நீ ஏன்டா என் பூனைய அது அப்பாவே பூன அது ஏன்டா டிமெண்ட்டை சுட்டு பயங்காட்டுறீங்க இல்ல இது போல உனக்கு உன்னை கடைசி வச்சரிக்கிறோம் இனிமேல் இந்த மாதிரிலாம் தொடர் செய்யப்பட்ட நேரத்தில் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு அந்த கடையோட முதலாளி அங்கே அவரை மிரட்டிட்டு கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறதுனால அவர் மேலே ஓவராக ஆக்ஷன் எடுக்காம போயிட்டாங்க ஹாரி பெருமூச்சு வர்றான் அறிவு கிட்ட மனையனுங்களா என்ன தைரியம் வந்து இங்க வந்திருப்பீங்க கொஞ்சமா புத்தி இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அபர்ஃபத் சார் அவர் அதை எதுவுமே மறக்கலை அப்படியே அதே தாடி அதே மாதிரி கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு உள்ள நீலக்கல கண்கள் அப்படியே ஹேரிக்கு தெரியுது பின்னாடி அந்த ரூமில் ஒரு ஃபோட்டோ பெண்ணோட ஃபோட்டோ அப்படியே தொங்குது அந்த ஃபோட்டோக்கு கீழே ஹேரி ஒரு விஷயத்தை பார்க்குறான் அப்படியே ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் கண்ணாடி கிளாஸ் அப்படியே இருக்குது ஆ நீங்கள் டம்புள் ரோடு அண்ணன் ஆபர் போர்ட்ல அவர் மறுக்கவே இல்லை ரொம்ப தேங்க்ஸ் நீங்கதான் எங்களை காப்பாத்திருக்கீங்க இப்ப மட்டும் இல்ல டாபி என்று எங்களை காப்பாத்தின நீங்க தானே ஆமா எங்கவேன் உங்களோட தானே இருக்கணும் டாபி அந்நியாயமா இறந்துட்டாரு பெல்லா டிக்ஸ் அவனை கொண்டுட்டா அவர் முகத்துல ஏசா வருத்த தெரியுது எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லவ அநியாயமா செத்துட்டானே சரி உங்களுக்கு என்ன புத்திக கெட்டு போச்சா ஏன் வந்தீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களை பாதுகாப்பா அந்த பள்ளியிலிருந்து இந்த ஆக்ஸ் மீட்ல இருந்து வெளியே அனுப்புறேன் இன்னைக்கு நைட் அனுப்ப முடியாது அதனால இங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டே இருப்பாங்க நாளைக்கு கொஞ்சம் பொழுது புலரட்டும் வேற ஏதாவது வழி கண்டுபிடிச்சு அனுப்புறேன் இல்ல நாங்க வெளியே பொறுத்துக்காக வரல நாங்க ஆகோட் ஸ்கூல் நுழையணும் என்னடாச்சு உனக்கு மட்டையினு வடிகட்டின முட்டாள இருக்கிற அறிவில்லை உனக்கு ஏற்கனவே உயிர்வோம் கையில் இல்லை தெரியல முதல்ல ஓடி போய் உயிரை காப்பாத்திக்க இல்லை இல்லைங்க இல்லைங்க சார் நான் எனக்கு உங்க டம்பிள கொஞ்சம் வேலை கொடுத்துருக்கார் ஹாக்ட்ஸ்க்குள்ள என்ன செத்ததுக்கு அப்புறம் வேலை கொடுத்தாரா அப்படி இல்லை சில முக்கியமான பணிகளை செய்யறதுக்காக அவன் ஆயிரம் பணிகளை செய்யணும்னுவான் ஆயிரம் மகா திட்டங்களை வகுத்திருப்பான் அதெல்லாம் இப்போ பற்றி என் உனக்கு என்ன கவல அவன் செத்து போயிட்டான் இனிமேல் அவன் திட்டங்களை வச்சு அவனை யாரும் பழி காயப்படுத்தவோ முடியாது நீ ஒன்றை காப்பாற்றிக்கோ இந்த நாட்டை விட்டு எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடிப்போம் அதை தான் தீய சக்திகளின் தலைவரில் நீ தலைவன்ட்டு நீ தப்பிக்கிற விளைவழி என்ன பேசுகிறீங்க உங்களுக்கு புரியலை எனக்கு என் அண்ணனை பற்றி புரியலையா என்ன பைத்திய கதை அப்படி இல்லை அவருங்க அண்ணன் தான் நீங்க புரிஞ்சுக்கலன்னு நான் சொல்ல வரல ஆனா எனக்கு சில முக்கியமான வேலைகளை கொடுத்துருக்காரு என்ன அப்படி வெட்டி முடிக்கிற வேலை அது ரகசியமானது என்ன வேலைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா என் உயிரை கொடுத்து செத்துவும் போவே என்ன நீங்கள் அப்படி பேசுறீங்க நீங்க அவட தம்பி இப்படியா கோழ மாதிரி பேசுறது நீங்க ஆர்டர் ஆஃப் பினிக்ஸோட மெம்பர் வேற ஆர்டர் ஆஃப் பினிக்ஸ் செத்து போச்சு அந்த இயக்கமே தோத்து எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்காங்க இன்னும் அந்த இயக்கம் இருக்கு அதுக்காக சந்தை போடுறேன்னு சொல்றோம்னா தன்னைத்தானே ஏழனைப்படுத்திக்கிறான் காமெடி பண்றான்னு அர்த்தம் அறிவு இல்ல இந்த கண்ணாடி எப்படி வந்துச்சு இது இதை வச்சு நான் இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க அந்த மடப்பையதான் ஒரு வருஷம் முன்னாடி என் கிட்ட அதை கொடுத்துட்டு போனாம பள்ளியில ஹெட் இருக்கும்போது எப்பயாவது என்ன எப்பயுமே உன்னை அடிக்கடி கண்காணிச்சுட்டே இருக்கணும்னு சொன்னான் அதனால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சது இந்த போட்டோ இந்த போட்டோ யாரு அரியானாவா என் தங்கச்சி தான் எப்படி உனக்கு தெரியும் ரீட்டாஸ்கிட்ட ரொம்ப பயமா படிக்கிறியோ அவங்களுக்குள்ள இருக்கிற இருக்கத்தை குறைக்கிறதுக்காக ரான் அங்கிள் கொஞ்சம் பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டாங்களே ஆ சரி சரி அப்படின்னு ஆக்ஸிட் மீட்ல அந்த கடையில அவர் கொஞ்சம் பிஸ்கெட்டு ஜூஸ் எல்லாம் வச்சிருக்க கொண்டு வர்றாரு அதை சாப்பிட்டு பேசுறாங்க ஏன் சார் இப்படி தப்பா பேசுறீங்க ஹாரி மேல டம்பிள் எவ்வளவு அக்கறை வச்சிருந்தா தெரியுமா அக்கறை ஹேரி அந்த நாய் உண்மையில அக்கறை வச்சிருந்தானா அவனை பத்தின எல்லா ஒரு அவசியம் உனக்கு தெரியுமா உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தானா ஹரியால ஆமான்னு சொல்ல அவனுக்கு சில சந்தேகங்கள் இழத்தான் செய்யுது இல்ல இருந்தாலும் அக்கறை பொல்லாத அக்கறை அந்த பைத்தியக்காரன் நாயி தான் பாதுகாக்கிறேன் தன்னால்தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு நினைச்சு எல்லாருமே அக்கறை வச்சு எல்லாரும் எந்த நிலைமையில விட்டுட்டு போயிருக்கா தெரியுமா அதுக்கு பெசாமே அவங்க எல்லாம் கண்டுக்காமட்டிருந்தாலே இதோட ஓரளவு நல்ல நிலைமையில இருந்திருப்பாங்க என்ன சொல்றீங்க அப்படி பாத்தீங்க சொல்ற சாதாரண குற்றச்சாட்டுல இந்த பொண்ண பத்தி சொல்றீங்களா என்ன வீட்டாஸ் கேட்டு படிச்சது படிச்சுட்டு முடிவு கண்டியா என் தங்கச்சியை பத்தி உனக்கு என்ன தெரியும் அவ எவ்வளவு நல்லாவும் தெரியுமா அவ ஆறு மணிக்கு ஆறு கிட்டத்தட்ட ஆறு வயசுக்கு அந்த டைம்ல சாயங்காலம் ஒரு நாள் ஆறு மணிக்கு அவ சின்ன வயசுல தன்னால் மந்திரம் செய்ய முடியும்னு அப்போ தான் உணர்ந்துருந்தாள் கொஞ்சம் மாயக்கலைகளெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இருந்தா அப்போ ரோட்டில் போன சில பொறுக்கி பயலுங்க அவள் ஏதோ வித்தியாசமாக தான் செய்கிறான்னு அது என்னென்னு வேடிக்கை பார்த்ததோட சும்மா இல்லாமல் அவளை தாக்க ஆரம்பித்தாங்க அவள் ஏதோ சூனியக்காரின்னு நினச்சி அவளை தாக்க ஆரம்பித்து அவளை உண்டு இல்லைன்னு பயங்கரமாக அடிபடை பார்த்த எங்கள் அப்பா அவங்க துரத்தி துரத்தி அதுக்கு அதை பார்த்த மாய சேர்ந்த அந்த அமைச்சகம் அவங்க மேலே மந்திரத்தை புயக்கிறான்னு குற்றம் சாட்டி எங்கள் அப்பாவை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க பைத்திய காரணங்க அதோடு எங்கள் தங்கச்சியால் செய்ய முடியல சின்ன வயசுலே ஏற்பட்டதை தாக்கத்தினால அந்த மந்திரம் துளிர்விட்டு வளர்ற சமயத்தில் அவள் தாக்கப்பட்டதுனால அவளால் ஒரு சுய இல்ல நினைவோடு வேலை செய்ய முடியல அதனால் அவளால் தன்னோட மந்திரத்தையே தன்னால் கட்டுப்படுத்த முடியலை அதை உணர்ந்த அமைச்சகம் அவளை செயிண்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலை கிட்டத்தட்ட பைத்தியக்காரங்களோட வார்டில் அடைச்சிச்சிட்டா அதை என்னாலையோ எங்கள் அம்மாலையும் பொறுத்துக்க முடியல இந்த இந்த இந்த இந்த படிப்பு படிப்பு நனைஞ்சிட்டு இருந்த நோய் சாமஸ் கூட்டுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சுட்டான் அவண்டு ஒன் படிப்புன்னு இருந்துட்டான் நீவள கூட இவளை கண்டுக்கிட்டதே இல்லை நான் தான் இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டேன் அந்த செயின்ட் பங்கோஸ் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்து நாங்களே வீட்டில் வச்சு பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் எங்களால் விட முடியலை அம்மாவும் நானும் தான் அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அவள் வெளியே என்ன தான் தன்னோட மந்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அப்பப்போ வீட்டில் இருக்கிற சாமானெலாம் உடைச்சாலும் ஏன் நான் சொன்னால் எப்பயுமே அடங்கினா என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்தால் தெரியுமா நான் சொன்னால் சாப்பிடுவா நான் சொன்னால் தூங்குவா நான் சொன்னால் எந்திரிப்பா ஆனால் ஒரு நாள் நான் பள்ளிக்கு போயிருந்த சமயங்களில் அம்மாக்கும் வயசாகிடுச்சி அவளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நாள் வந்தது அவ தன்னறியாமையே அம்மாவை தாக்கி அம்மாவை கொண்டுட்டா அன்னைக்கு அம்மாவோட இறுதிச் சடங்கில் இந்த பைத்தியக்கார வந்திருந்தான் ஓ அப்பதான் தான் எல்பிஎஸ் ஸ்டோவ் ஜோட வெளியே ஊர் உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கல நினச்சாங்களே அது ஒரு பைத்தியம் இது ஒரு பைத்தியம் அந்த சமயத்தில் இவன் ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போட ஆரம்பித்தான் நீ கோலப்படாதா பிரசாத் உனக்கு இன்னும் படிப்பு இருக்கு நீ போய் படி நான் அரியானவ பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நல்லவ மாதிரி சொன்னான் சரி இவனும் நல்லவனாக மாறிட்டான்னு நம்பி நானும் அப்போ சரின்னு சொன்னேன் அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் அது ஒரு மூணு ஒரு மூணு மாதம் ஆனுவல் லீவ் டைம் வேறு நாங்கள் வந்தோடனே லீவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் நான் ஒரு மூணு மாதம் இருந்தேன் ரெண்டு வரும் தங்கச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு வாரம் அந்த நாய் சுயநலம் பிடித்த நாய் ஒழுங்காக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவன் தான் கிண்டல் வால் அவன் வந்து அவனும் இவனும் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் என் தங்கச்சியை ஊனா மனுஷியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க அவளை கண்டுக்கிறதே விட்டுட்டான் நான் அதை தான் எடுத்து சொன்னேன் அண்ணா உங்களால் அவளை பார்த்துக்க முடியாது நீங்கள் உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் நல்லது செய்யணும் உலக மக்களை அடக்கி மாய உலகத்திற்கு நன்மையை உருவாக்கணும் அதை வேலையில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க உங்களால் அவளை பார்க்க முடியாது போகிற இடத்துக்குள்ள தூக்கிட்ட போவேன் அவளை விட்டுரு அவளை நான் என்ன பார்த்துக்கிறேன் நீ தேவையில்லாம ஓவரா நீ சீன் போடாத அவளை பாதுகாக்கிற பாதுகாக்கிறேன் என்ன சொல்றாத் அறிவுறுத்தமா பேசுற உனக்கு அவன் என்ன எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அவள் புனிதமானவன் அவன் எவ்வளவு உன்னத திட்டங்கள் போட்டுக்கான்னு தெரியுமா கிண்டல் கோபப்பட்டான் என்ன கெடுத்ததே நீதாண்டா பைத்தியக்காரா அப்படின்னு எங்களுக்குள்ள பயங்கரமா வாதங்கள் முட்டிருச்சு கோபத்துல கிண்டல்வாள் டம்புள் என் பக்கம் எடுத்துட்டு போயிருவேணும் அவனோட மோசமான திட்டங்களுக்கு துணை போக விடாம தங்கச்சியை காட்டி இழுத்துட்டு வந்துடுவான்னு டெண்டர்வாலுக்கு கோவம் வந்தது இந்த கோவத்துல என்ன தாக்க ஆரம்பிச்சான் என்ன குரூசியோ மந்திரத்தால சித்திரதப்படுத்த மந்திர தேவனா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி ஏன் தாக்குறேன் என் குடும்பத்தார தாக்காத என்ன டம்புள் குறுக்க வந்து அங்களுக்கு உள்ள சண்டை வந்தது அந்த சண்டையில எங்க மூணு பேருக்குமே பங்கு இருந்தது நாங்க மூணு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சோம் இதை பார்த்து அது வரைக்கும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த அரியானா எங்கள் சந்தையை தீக்கிறதுக்காக குறுக்க வந்து அவளும் கிண்டல்வாலை தாக்க முயற்சி பண்ணா அவனை தாக்கினாதான் சண்டை தீரும் நினைச்சால என்ன அந்த மூணு பேரும் அவளையும் தடுக்க பண்ணோம் அந்த சமயத்தில் யாரோட மாயம் அவளை தாக்கிச்சுன்னு தெரியல கிண்டல்வால் அவ டம்புடுறா நானா யார் தாக்கின சாவாவளை கொண்டு வச்சுன்னு தெரியல அங்க திடீர்னவ செத்து விழுந்துட்டா ஏய் அரியாடா யாரு செஞ்ச தப்புன்னு தெரியல ஹேரி அரமியானி கண்ணையும் லேசா கண்ணீர் தெரியுது அதோட அவனுக்கு நிம்மதியாயிருச்சு அவன் வாழ்க்கையில் இருந்த ஒரு சுமையும் இறங்கிருச்சு அதோட அவன் எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா அத்தனோட கிராண்ட் திட்டங்களை நோக்கி அவன் போயிட்டான் இல்ல அப்படியே அவர் பேச நிறுத்திட்ட இல்ல ஆங்கிள் அவர் என்னைக்குமே நிம்மதியா இருந்தது இல்ல அவர் செத்த அன்னைக்கு ஈவினிங் ஒரு விஷத்தை குடிச்சார் ஒரு குளத்துல இருந்து அதுல அவர் தன்னையே மீறி தான் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்தினார் அரேமேனி ராணுடைய ஷாக்குல நிற்கிறாங்க அவங்ககிட்ட சொல்லவே இல்லை அவர் இவ்வளவு வளர்னா தெரியுமா அவங்களை அடிக்காதீங்க அவங்களை கொள்ளாதீங்க அவங்களை காயப்படுத்தாதீங்க எதுனாலும் என்ன செய்யுங்க என்ன செய்ய அவங்களை எது செய்யாதீங்க எது டம்பிளர் அலர் அலர் அழல் நிற நானே நேராக பார்த்தேன் அவர் வாழ்க்கையில என்னைக்குமே நிம்மதியா இருந்தது இல்ல நான் இந்த பள்ளியில இருக்கிற ஆறு விஷயமா பார்த்தேன் அவர் முகத்துல எப்பயுமே ஒரு சோகம் பின்னாடி குடியேறியிருந்தது அவரோட மாபெரும் புன்னையைக்கு பின்னால் ஒரு மிக சோகம் மறைஞ்சது நான் பார்த்திருக்கேன் அது இருந்த என்ன யூஸ் அந்நியாயமா இவாசத்து போயிட்டா இப்ப உன்னையும் உன்னை பிரைன் வாஷ் பண்ணி ஏதோ தேவலாத திட்டத்துல போய் உன்னை தற்கொலை பண்ண வச்சுட்டு தடுப்ப என்னிக்க தளர விட்டுக்கலாம் உங்க ஆர்டர் ஆஃப் தோத்துருக்கலாம் இனிமேல் அதை நம்பி சண்டை போடுறவன்லாம் கேவலமானவன்னு உங்களுக்கு தெரியலாம் என்ன சொல்ற நான் நான் பயந்து ஒதுங்குறேன் ஆமா நீங்க சொன்னீங்க ஆர்டர் ஆஃப் தோத்து போச்சு அப்படின்னு நான் சண்டை போட என்ன அந்த தீயசக்தியின் தலைவனை எப்படி அழிக்கணுன்ற ரகசியத்தை டம்புள சொல்லி கொடுத்துருக்காரு அதை நோக்கி நான் போயிட்டே இருப்பேன் என் உயிர் போகிறவள கடைசி செகண்ட் கடைசி துடி வரைக்கும் சண்டை போடுவேன் நான் நிச்சயமாக போவேன் எனக்கு நீங்கள் இப்போ ஹாக்ட்ஸ்குள்ளே நுழையிறதுக்கு நீங்கள் வழியை விடுறீங்களா சொல்லிக் கொடுக்குறீங்களா இல்லை முடியாதுன்னா சொல்லுங்கள் நாங்கள் கடையை விட்டு வெளியேறோம் நாங்கள் வேற வழியில் நுழையிறதுக்கு வழியை பார்க்குறோம் இந்த இடத்துலருந்தே இப்படி ஹேபர் ஷாக்கில் நிற்கிறாரு இவ்வளோ சொல்லி உனக்கு இவ்வளோ மன உறுதியா அப்படி அறியான ஃபோட்டோவை பார்க்குறாரு உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஃபோட்டோவில் இருக்க பெண் பின்னாடி அடி திரும்பி நடந்து போகிறான் பின்னாடி ஒரு குகை இருக்கு இது ஹார்க்வர்ட்ஸில் ரகசியமாக பயணிக்கிற எல்லா குகைகளும் மூடப்பட்டு இந்த கடையில் இருக்கிற இந்த சுரங்கத்தை தவிர மூடப்பட்டிருக்கு அப்படின்னு நேபர் ஃபார் பேசிகிட்டு இருக்காரு கொஞ்சம் தினம் கழிச்சு ஹரியானா அந்த போட்டில் அந்த பொண் திரும்ப வரா அரியா நடந்து வருது அப்படியே ஷாக்குல பாக்குறாங்க அவளோட உருவம் அப்படியே சுரங்கத்துல இருந்து சுரங்கத்துல கீழே இருந்து மேல அடி நடந்து வருது கொஞ்சம் கொஞ்சமா உருவம் பிடிசாது அந்த உருவத்துக்கு கூட இன்னொரு உருவமும் வருது யார் அந்த உருவம் அது ஆபர்ஃபோர்ட் பிளான் பண்ண உருவமா இல்லை வேற ஏதாவது உருவமா இதனால அறிக்கை நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா தொடரும்